அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்ல சொல்லிற் பயனிலாச் சொல் பேச வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது பின்னால் பயன் விளைவிக்கக்கூடிய பயனுடைய சொற்களையே ஒருவன் தெரிந்து பேசட்டும் நல்ல பயன் விளையாத பயனில்லாத சொற்களை பேசாமல் நீக்கிவிட வேண்டும் சொல்லில் பயனுடைய சொல்லுக சொல்லில் பயனிலா சொல் சொல்ல அப்படி பிரித்து படிக்கணும் சொல்லில் பேசும்பொழுது பயனுடைய சொல்லுக பயனுடையதை சொல்லட்டும் சொல்லில் பேசுவதாக இருந்தால் பயனிலா சொல் சொல்லற்க பயனில்லாத சொற்களை சொல்லாமல் இருக்கட்டும் இந்த திருக்குறள் உடன்பாட்டு முகத்தினாலும் எதிர்மறை முகத்தினாலும் அதாவது நேரடியாகவும் எதிர்மறையாகவும் எதை பேச வேண்டும் என்று கூறுகிறது பேசத்தகாதவற்றை தவிர்த்தும் வாழ வேண்டும் என்றும் கூறுகிறது அவ்வாறு தான் திருவள்ளுவர் இங்கே உபதேசம் செய்திருக்கிறார் பொய் சொல்லுவது புறஞ்சொல்லுவது கடுமையாக பேசுவது பயனில்லாதவற்றை சொல்லுவது என்ற சொற்குற்றங்கள் நான்கிலும் பயனில்லாத சொற்களை நீக்கினாலே மற்றைய மூன்று சொற்குற்றங்களும் தாமே விலகும் என்பதை உணர்த்துறதுக்குத்தான் பயனற்ற சொல் சொல்ல அப்படின்னு எதிர்மறையாகவும் உபதேசம் செய்தார் இராமாயணத்தில் ஆஞ்சநேயரை சொல்லின் செல்வன் என்று கம்பர் கொண்டாடுகிறார் அதற்குக் காரணம் அவர் பயனில்லாத சொற்களை சொன்னதே இல்லை பயனுள்ள சொற்களை மட்டுமே இனிமையாக பேசுவதில் திறமையுடையவர் என்பதுதான் இலங்கையில் ஹனுமன் எத்தனையோ சோதனைகளை எல்லாம் சந்தித்தார் அரக்கர்களோடு போர் செய்தார் ராவணனுக்கு அறிவு புகட்டினார் அரக்கர்கள் அவருடைய வாலில் தீ வைத்தார்கள் அவர் இலங்கையை எரித்தார் அவர் திரும்பி வந்தபோது மகேந்திர பருவதத்தில் அவருக்காக காத்திருந்த வானரங்களிடம் அவர் இந்த செய்திகள் எவற்றையும் சொல்லவில்லை சீதையை கண்டதையும் அடையாளமாக பெற்று வந்ததையும் மட்டுமே கூறினார் ஆண்டகை தேவி உள்ளத்து அருந்தவம் அமையச் சொல்லி பூண்ட பெயர் அடையாளம் கைகொண்டதும் புகன்று போரில் நீண்டவாள் அறக்கரோடு நிகழ்ந்ததும் நெருப்பு சிந்தி மீண்டதும் விளம்பான் தான் தன் வெற்றியை உரைப்ப வெழ்கி ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் திருவடி தொழுத படலத்தில் ஒன்பதாவது பாடல் இனி பதவுரை படிக்கலாம் சொல்லின் சொற்களில் அல்லது சொல்லுவதாக இருந்தால் பயனுடைய நல்ல பயனை தரும் நல்ல சொற்களை சொல்லுக சொல்ல வேண்டும் சொற்களில் அல்லது பேசுவதாக இருந்தால் பயனிலா சொல் நல்ல பயனை தராத தீய சொற்களை சொல்லற்க சொல்லாமல் இருக்க வேண்டும் சொற்களில் அல்லது சொல்லுவதாக பேசுவதாக இருந்தால் நல்ல பயனை தரும் நல்ல சொற்களை சொல்ல வேண்டும் பேச வேண்டும் சொற்களில் சொல்லுவதில் நல்ல பயனை தராத தீய சொற்களை சொல்லாமல் இருக்க வேண்டும் சொல்லுக சொல்லிற் பயனுடைய சொல்ல சொல்லிற் பயனிலா அனைவருக்கும் மனுமார்ந்த நல்